நை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்களை அலுமையிலும் ரசம் தலைக்கும் போது நோரம் வரும்போதே நிறுத்தணும் இல்லையா சில சமயம் மறந்து நம்ம கொஞ்சம் கொதி வந்துருச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க கொஞ்சோன்னு பச்சை தண்ணி எடுத்து உடனே அந்த ரசத்துல ஊத்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரசம் டேஸ்ட் மாறாது ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களை மீண்டும்